நற்றினை சரவடிக்காக முருகன் கத்தாரிலிருந்து டாக்டர் சார் உங்களுக்கு என்ன செய்யுது நோயாளி இரண்டு நாளா இருமன் கேட்கவே இல்லை சார் டாக்டர் எங்க கொஞ்சம் இருமுங்க இருமன் நல்லா தானே கேக்குது சார் என்ன சார்